வருக்கு உள்ள சட்டம் என்ன இருபத்தி நான்கு மணி நேரத்துக்கு வந்து நீங்க உள்ளூர்ல இருந்தீங்கன்னா இருபத்தி நான்கு மணி நேரம் வெளியூருக்கு பிரயாணத்துல போனீங்கன்னா எழுபத்தி ரெண்டு மணி நேரம் அதாவது நீங்க இன்னைக்கு காலையில ஃபஜிர் தொலைக்கு அந்த சாக்ஸை மாட்டிக்கிட்டு ஒது செஞ்சீங்கடா நாளைக்கு ஃபஜிர் வரைக்கும் நீங்க ஒது செய்யும் பொழுது அதை கலெக்ட்னுங்கிற அவசியம் கிடையாது அதுக்கு மேலே என்ன பண்ணலாம் கையை வச்சு தடவுனா போதுமானது இது லெதர் சாக்ஸுக்கு உள்ள சட்டம் இன்னைக்கு துளி சாக்ஸ் இருக்குது இந்த துளி சாக்ஸுக்கு மேல அதே மாதிரி கை ஈர கையால் தடவுனா போதுமா அப்படின்னா இதுல இமாம்களுக்கு மத்திர கருத்து வேறுபாடு இருக்குது இமாம்களுக்கு மத்திர கருத்து வேறுபாடு இருக்குது அதனால கழட்டி ஒது செய்ய முடிஞ்சா கழற்றி துணி சாக்சுகளை கழுவுறது தான் மிகவும் சிறந்தது ஆஹ் கலெக்டர் சூழ்நிலை இல்லை அதுக்கு மேலே நான் கையை வச்சு மசாஜ் செஞ்சுதான் போனோம் அப்படின்னு சொன்னா அந்த வேலையை செஞ்சுக்கலாம் ஆனால் இமாமங்களுக்கு கருத்து வேறுபாடு அறிஞர் மத்தியில கருத்து வேறுபாடு இருக்குது ஆனால் தோல் சாக்ஸ் இருக்கு தோல் எக்ஸின் சாக்ஸ் அந்த சாக்ஸுக்கு மேல நீங்க சாதாரணமாக கையை வச்சு ஈர கையை வச்சு இப்படி தடவிடா போதுமானது ஒது செய்யும் பொழுது ஒது செய்வதற்காக அந்த சாக்ஸை கலட்டுங்கிற அவசியம் கிடையாது குளிப்பு கடமையாட்டா அந்த சாக்ஸை கலட்டி